நட்டினியின் அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் அஞ்சல் எழுதுபொருள் போஸ்டல் ஸ்டேஷனரி வகையில நாம இந்த வாரம் பேசி தெரிஞ்சுக்க போற தகவல் அஞ்சலுரைங்கிற போஸ்டல் கவர் இல்லட்டி போஸ்டல் எண்ணோல பத்தி அஞ்சல் தலை என்னைக்கு உலகத்துல முதன் முதலா வெளியிட்டாங்களோ அந்த சமயத்திலேயே அஞ்சலுரையையும் வெளியிட தொடங்கினாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளிலேயே வெளியிட்டாங்கிறது குறிப்பிடத்தக்கது அஞ்சலுரைங்கிறது எப்படி இருக்கும்னா அதாவது மூணு பக்கம் க்ளோஸ் ஆகி ஒரு பக்கம் மட்டும் ஓபனா இருக்கும் நாம தெரிவிக்க வேண்டிய தகவல்களை காகிதத்தில் எழுதி மடிச்சு அந்த அஞ்சலுறைக்குள்ள வச்சுட்டு ஓபனா இருக்கிற அஞ்சலுரை பகுதியை வந்து கம்மால ஒட்டி அனுப்பணும் முன் அஞ்சல் தலை இருக்கிறதுனால நாம எக்ஸ்ட்ராவா அஞ்சல் தலை எதுவும் ஒட்டணுங்கிறது தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட அளவு காகிதங்களை மட்டும்தான் அஞ்சல் தலையிட்ட அஞ்சல் உரைகளை வந்து அனுப்ப முடியும் கூடுதலான காகிதங்களை இந்த அஞ்சலுறைகள வச்சா என்ன செய்யணும் அதான உங்க கேள்வி கூடுதலான காகிதங்களை வச்சோம்னா அந்த எடைக்கு ஏத்த மாதிரி கூடுதலான அஞ்சல் தலைகளை நாம ஒட்டி அனுப்பணும் இதுதான் முன் அஞ்சல் தலையிட்ட அஞ்சலுரை ஒரு உதாரணம் மூலமா இதை நாம இப்ப பாப்போம் இந்தியால சுதந்திரத்துக்கு முன்னாலேயும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் பிரபலமா வழக்கத்துல இருந்த ஒரு அஞ்சலுரை இருபத்தஞ்சு பைசா மதிப்பு கொண்ட முன் அஞ்சல் தலையிட்ட அஞ்சலுரை இந்த அஞ்சலுரைக்குள்ள ரெண்டு காகிதத்துல நாம எழுத வேண்டிய தகவல்களை எழுதி அனுப்ப முடியும் இதுக்கு அனுமதி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நாம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சல் தலையையும் அஞ்சலுறையில ஒட்ட தேவையில்லை ஆனா நாம எழுத வேண்டிய தகவல்கள் மூணு நாலு காகிதத்தில் எழுதி அந்த அஞ்சலுறையில வச்சு அனுப்ப வேண்டிய சூழல் வந்தா அந்த முன் அஞ்சல் தலையிட்ட அஞ்சலுரை மேல எடைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அஞ்சல் தலைகளை ஒட்டி நாம அனுப்பணும் நாம எக்ஸ்ட்ரா அஞ்சல் தலையை ஒட்டாம அனுப்பணும்னா அஞ்சலுறையை நாம யாருக்கு அனுப்புறோமோ அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா அஞ்சல் தலைகளுக்கான சார்ஜ ரெட்டிப்பா அஞ்சல் துறை வந்து வசூல் செஞ்சிருவாங்க இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன் ஓகே அடுத்தது முன் அஞ்சல் தலையிட்ட அஞ்சலுரை அப்படிங்கும்போது முன் அஞ்சல் தலை இல்லாத அஞ்சலுரை இருக்கா அப்படின்னா இருக்கு இது மாதிரியான முன் அஞ்சல் தலை இல்லாத அஞ்சலுறைகள் எல்லா கடையிலையும் கூட கிடைக்கும் இதுக்குள்ள எவ்ளவு காகிதங்களையும் நாம வச்சு அஞ்சல் துறை மூலமா அனுப்பலாம் எந்த அளவுக்கு நாம காகிதம் வைக்கிறோமோ அந்த எடைக்கு ஏத்த மாதிரி அஞ்சல் தலைகளை நாம ஒட்டி அனுப்பணும் முன் அஞ்சல் தலை இட்ட அஞ்சலுரைகள் அஞ்சல் அலுவலகங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும் அஞ்சல் தலை சேகரிக்கிறவங்க இப்படிப்பட்ட அஞ்சலுரைகளையும் சேகரிக்கலாம் இதுல அஞ்சலுரை மட்டும் இல்லாம அஞ்சலுரை மேல பதிவு செய்யற அஞ்சல் முத்திரைகளையும் அவங்க சேகரிக்க முடியும் இப்படிப்பட்ட அஞ்சலுரைகள்ல அஞ்சலுரை அஞ்சல் தலை அப்புறம் அஞ்சல் முத்திரை இது எல்லாமே ஒரு அஞ்சல் தலை சேகரிப்பாளருக்கு வந்து முக்கியமா அமையும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை அடுத்த வாரம் நாம நினைவு அஞ்சல் தலைகள் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா இந்த நினைவு அஞ்சல் தலைகள் வெளியிடும் போது அது கூட ஒரு அஞ்சலுரையையும் வெளியிடுவாங்க அந்த அஞ்சலுரை எதுங்கிறத பத்தின தகவல்களோட நம்ம அறிவோம் அஞ்சல்தலை பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்